ஒரு தனை அல்லது ஒரு கிறிஸ்தவனை ஏற்படுத்துவான் இவர் ஒரு வகையில் நீர் நரகத்தை விட்டு நீங்கிட காரணமாக இருக்கிறார் என்று கூறுவான் என நபி அலிஹி வசலம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது மலைகள் போன்ற பாவங்களுடன் முஸ்லிம்களில் சிலர் மறுமை நாளில் வருவார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அதை மன்னிப்பான் முஸ்லிம் இரண்டு ஏழு